இப்போ பாக்கி உள்ளது என்னன்னு கேட்டால் சாங்கியன் வந்து இந்த வேதாந்த வாக்கியத்தெல்லாம் தனக்கு அனுகூலமாக எடுத்துன்னு போயிருந்தாங்க பருவஞ்சம்னு யாரை சொல்லலாம் தெரியுமா பிரதானத்தை தான் சொல்ல முடியும் உங்களுடைய திருமணத்தை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுறேன் இல்லையா அதுக்கெல்லாம் சொல்ல வேணும் ஆச்சாரியாக சொல்கிறேன் அது சொல்லுங்க அனுவாதம் பண்ணி அதை சந்திக்கிறார் இது சூத்திரத்துக்கு விஷயம் இல்லை சூத்திரத்துலேருந்து நேரடியாக இல்லை ஆனால் சூத்திரத்தில் இந்த சித்தாந்தம் பண்ணினதுனால அந்த சித்தாந்தங்கள்லாம் தப்புன்னு ஆகிடுறது அதனால நேரே அனுசாரம் சூத்தூச்சி எத்தோக் சுவர்மேணம் பிரான் பிவிஷியோபே சுவாண்ட பிரானத்தே அது விதம் சுவே அப்படின்னு கேட்டீங்க நி பிரவாணோம் சம்பவத்தில் மொதல் தற்போது தியானங்கிறது வெறும் சத்துவம் இல்லை சத்வ குணத்தின் பரிணாமம் சத்வகுணத்தினால வரக்கூடிய அந்த புத்தி விற்பி இருக்கு அதைத்தான் நாம் தியானம்னு சொல்றோம் எனக்கு ஒரு விஷயம் தெரியறது அந்த குணத்துல அந்த புத்தியில வரக்கூடிய ஒரு பரிணாமம் ஒருத்தான பரிணாமத்தை தான் நம்ம வந்து புத்தி தியானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் வெறும் சத்துவ குணமே தியானம்னு சொல்ல முடியாது ஆனால் பிரதானம்னு நீ அது எந்த பரிணாமத்தையும் அடையாமல் மூணு குணம் மாத்திரம் இருக்கக்கூடிய அவஸ்தைக்கு பிரதானம்னு பேரு பரிணாமத்தை அடையணும்னு சொன்னா அதுல ஒரு சலனம் ஏற்படணும்ல ஒரு சலனம் ஏற்பட்டதுன்னா திருஷ்டி வருதுன்னு நீங்கதான் சொல்றீங்க அப்போ அது பிரதானம் இல்லை பிரதானம்னு அதுக்கு எப்ப பேரு குணசாம இந்த மூணு குணமும் எந்த வேலையும் சும்மா இருந்துட்டு இருக்கு தூஷ்ணிமா இருந்துருக்கு அந்த சமயத்துல அதுக்கு பிரதானம்னு பேரு அந்த சமயத்தில் அதுக்கு என்ன விற்பியாவது வித்தியாக ஒன்னு கிடையாது ஏ வந்துச்சு அது எப்படி ஜானம்னு சொல்றது ஜானமே இல்லை வந்து சர்வஜம் சொல்லலாம்னு அது எப்படி சரியாகவே இல்லையா அதான் நகி பிரதானாவஸ்தாயாம் சத்வர்ம சத்வமே ஜானம்னு சொல்லலாம் சத்வத்தினுடைய பரிணாமமான ஜானம் நசம்பவதி ஏன் முடியாது குணசாமியான் அப்போ அந்த குணங்கள்ல சலனமே இல்லை ஜலனம் வந்தாதான் பரிணாமம் இருக்குது சொன்னா இது நான் பதில் சொல்லியாச்சே அந்த சமயத்துல விரத்தி இல்ல இல்லைங்கிறது நானும் உட்காந்துருக்கேன் பிரதான அவஸ்தையில அதுல தியானம் கிடையாது ஆனா தியான சக்தி இருக்குங்க எந்த குணம் தியானமாக பரிணமிக்கக்கூடியதோ அந்த குணம் இருக்கே அதை வச்சுதான் நான் சர்வஜினு சொன்னேன் தியானமே இப்ப இருக்குன்னு சொல்றேன் தியானத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்கோங்கிற அந்த குணம் பிரதானத்துக்கு இருக்கா இல்லையா இருக்கு அதனாலதான் சர்வஜம் சொன்ன நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டேன் சர்வ ஜான சக்தி மந்தேன்னு சர்வஜம் தோபியதென்னு சொல்ல முடியாதுமே சரி சுவாங்கம் ஆசிரித்தானே காமம் ரஜ்தமோ பிரதிபக் ஆசிரித்தீச்சிஞ்சமுச்சேத்திலே தமோணம் சுவுணம் ஜானத்தின சொன்னால் சமோ குணம் தியான பிரதிபுந்த அஜானத்துக்கு ஒரே மோகத்தை தியான மாவர்த்தி அஜானத்தை உண்டு கொள்ளக்கூடியது இன்று சமோ குணம் ரெண்டு குணும் இருக்கு இப்ப சத்துவகுணத்தை வச்சு அது சர்வஜம்னு சொல்லலாமா சமோ குணத்தை ஜடம் அப்படின்னு சொல்லலாமா எந்த ஜியானமும் இல்லாதுன்னு சொல்லலாமா இது எப்படி கண்டுபிடிக்கிறது அதனால சப்பணத்தை வச்சிருந்து தான் குணத்தை வச்சிருந்து அதுக்கு உங்ககிட்ட காரணம் இல்லையே சர்வஜை உபாதனம் பண்றது நான் சொல்லக்கூடிய சேதனை ஈஸ்வரனுக்கு அந்த அஜானமே கிடையாது சமோ குணம் கிடையாது குணங்கள் இல்லாதவர் தானே மூணு குணத்துக்கு அப்பாற்பட்டவர் இவர் இவர் சுக தியானஸ்வரூபமாக இருக்கிறதுனால இவருடைய தியானம் अभीक्षिव ना चेतन प्रधान से साक्षिवस्ति तस्पन्न प्रधान से दोष सत्व ज्ञान के वह वृत्ति ज्ञान आगुम புத்தியுடைய ஒரு பரிணாமம் விஷயம் இந்த விற்த்தின்னு சொல்றாங்க இந்த விற்பி ஜானே இல்லை இந்த விற்தியில ஆத்ம சைதன்யம் பிரதிபலிச்சதுனாலதான் ஆத்மா தான் நிஜமான ஜியானம் ஆத்மஸ்வரூபம் தான் தியானம் இந்த ஜியானம் பிரதிபலிக்கிறதுனால அந்த விற்பிக்கு தியானம்னு பேர் ஏற்படும் விற்பி ஜானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஜியான இந்த ஆத்மஸ்வரூபம் அதுல பிரதிபலிக்கலா அந்த விற்பி வேஸ்ட் அதனால எதையும் பிரகாசப்படுத்த முடியாது அது ஞானமே இல்லை அது வெறும் ஜடமாத்தான் இருந்தேன் இருக்கு அது நான் மாத்தனை இல்லை நீயும் செஞ்சுட்டு இருக்க அதாவது நான் உங்க பிரச்சனைல அப்படி சொல்றேன் நான் அப்படி சொல்றேன்னு சொன்னது இல்ல மான்சி மதத்திலையும் புத்தி விருத்தி இருக்கு இந்த புத்தி விருத்தியில ஆத்ம சைதன்யம் பிரதிபலிக்கிறது அவாசம் ஆத்மா சைத்தன்ய ஸ்வரூபம் சைத்தன்யஸ்வரூபமான அந்த ஆத்மா புத்தியில ஏற்படக்கூடிய விருத்தி அந்த விருத்திங்கிற ஒரு பரிணாமத்துல பிரதிபலிக்கிறது பிரதிபலிக்கிறதுனால தான் அது தியானமே ஆகிறது அப்படின்னு சொல்லி அசாட்சிகா அது சாட்சின் விர்த்திக்கு சாட்சியான சைதன்யம் இருக்கே அந்த சைதன்யம் சேராமல் சத்வகுணத்தினுடைய அந்த விற்பியானது பெரும் விற்தியானது தியானம்னே சொல்ல முடியாது ஜானாதினா ஆதிசியது அது ஞானம்னே சொல்லக்கூடிய எனக்கு அச்சேதனச பிரதான சாட்சித்துவம் அஸ்தி பிரதான சம்பந்தத்தினால சொல்லலாம்னு சொல்ல முடியுமா அப்ப என்னுடைய சொல்றாரு பிரதானத்தை சொல்ற அது கேத்தனம் ஒண்ணு ஒத்துழைப்பு அப்புறம் நான் சொல்றதும் வேறையா இருக்குன்னு அந்த இன்னொரு சொல்றாரு அப்ப அவ சில உதாரணங்கள் காணிக்கிறார் பாரம்பரிய சத்துவகுணம் ஏற ஏற தியானம் ஏறது யோகி சேசம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்மளை விட ரொம்ப உத்ருஷ்டமா இருக்கு சொல்லிருக்காரு இல்ல சரி ஆனா யாருக்கு அந்த தியானம் வந்தது பிரதானத்துக்காக வந்தது அந்த புருஷனுக்கு தானே வந்தது சத்துவகுணாதிக்கினால சத்துவகுணத்துக்கே தியானம் வந்ததுன்னு சொல்ல முடியுமா இல்லையா அந்த புருஷன் கேத்தனனுக்கு சத்துவ குணோத்கர்ஷத்தினால ஒரு நிறைய விஷயத்தை கிரகிக்கக்கூடிய சாமர்த்தியம் வந்ததுன்னு தான் சொல்லலாமே தவிர அதுதான் சத்வகுணத்துக்கே தியானம் வந்ததுன்னு சொல்ல முடியாது யோகினாக்கு சேதனத்துவா சத்வோத்கர்ஷ நிமித்தம் சர்வஜத் உபகன்னு அனுதாகரணம் இதை வச்சுட்டு அந்த சத்வகுணம் இருக்கக்கூடிய அந்த பிரதானத்துக்கே தியான சக்தி இருக்குதுன்னு சொல்ல முடியாது தியான சக்தி இருக்கக்கூடிய ஒரு சேத்தனனுக்கு சத்வகுணம் ஒரு சகாயம் பண்ணிங்கது அவ்வளவுதான் சத்வகுணத்துக்கே ஜீரு சொல்குனா கல்பேட்டம் அய்ண்டா திருமித்தம் ஈஷம் பிரானம் முக்கியம் ஜகதமி ஒரு சமயம் நீ சொன்னால் நீ சொல்லல இந்த இந்த மாதிரி நான் கேள்வி கேட்டிருக்கான் अश्य रेमानूप सा उत्तर साक्ष सर्वज्ञम बुद्धि ध्यान சாட்சியுடைய பிரதிஃபலனத்தினால புத்தி விருத்தி ஜடமான ஒரு புத்திபுருத்தி சாட்சியோடைய பிரதிபலனத்தினால தியானமாகிறது அவ்வளவு தூரம் தோன்றியதில்லை நம்ம சரீரம் இருக்கே இது சுற்றி ஜடம் இது வெறும் ஜடம் இருந்தாலும் நம்ம ஆத்ம சைதன்யத்தினுடைய பிரதிஃபலனத்தினால தான் இதை சேத்தனம்னு ஒரு கல்லையும் இந்த சரீரத்தையும் வச்சால் நாம கெட்டி சொல்லுவோம் அது ஜடம் இது சேத்தனம் நம்ம என்னத்தை பார்க்கறாங்க கல்லை பார்க்குறோம் சரீரத்தை நமாமா பார்த்த கல்லும்டம் இதுவும்டம் தான் ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அந்த கல்லு ஜடம்னு சொல்லிட்டு இதே சேத்தனம்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கிறோம் அதுக்கு என்ன காரணம் ஒரு ஜடத்தை சேத்தனமாக நாம புரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்ன கிரகதாரண பாஷத்தில் ஆச்சாரியாவது சொல்றார் ஆத்ம பிரதிஃபலனம் சயேஷ இக பிரவி சொல்றது இந்த சரீரத்துக்குள்ள அந்த நக நுனியிருக்க சரி அதுல இருந்து சிரஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பாதாக்குற பரியம் மொத்தத்துலயும் பிரவேசனம் என்ன பிரவேசம் பண்ணுவோம் பிரதிபிம்பமாக பிரவேசம் பண்ணிக்கிறதுனால அதனால என்ன ஆச்சு சாட்சியுடைய சம்பந்தத்தினாலதான் ஜடம் கூட சேத்தனமாக நமக்கு தெரியறது இல்லையா அதே மாதிரி சாட்சியுடைய சம்பந்தத்தினால இந்த பிரதானத்தை சேத்தனமானு சொல்லலாம் அதுக்கு திருஷ்டம் அக்னி நிமித்தம் அயஸ்பிண்டாக இருந்த புத்தம் அந்த அயஸ்பிண்டம் இரும்பு குண்டு பழுக்க பழுக்கிறதுக்கு அதை சொட்டா நம்ம சுட்டுறது இந்த சுடுற குணம் எதை சேர்ந்தது அந்த அயஸ்பிண்டத்தை சேர்ந்தது இல்லை அது ஒண்ணும் சுடாது அதுல இருக்கக்கூடிய அக்னியுடைய அக்னி சம்பந்தம் இருக்கிறதுனால அந்த அயஸ்பிண்டமே நம்மளை சுடுறது அப்படின்னு நம்ம விவகாரம் பண்றோம் அது வேசம் பண்ணி பார்த்தா அக்னிதான் இது சுடவே இல்லை அக்னி சுட்ட அக்னிக்கும் அந்த அய்பிண்டத்துக்கும் ஒரு அபேதாத்தியாசத்தை பண்ணிட்டு இந்த அழகிண்டமே நம்ம சொல்றதுன்னு நம்ம விவகாரம் பண்ணல அது மாதிரி பிரதானமே பார்த்தது எப்படி பார்த்ததுன்னா சாட்சியுடைய சம்பந்தத்தினாலே அப்படின்னு சொல்லிடுறான் நீங்க ஒன்று கேட்டா இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு ஜடத்தை போய் ஈர்க்கன்னு சொல்றதுக்கு அந்த சாட்சா சேத்தனம் இருக்கு அதையே ஈக்சித்தானே சொல்லிவிடுவேன் உங்களுக்கு லாபம் அக்னியை கொண்டு அயஃபின் பஸ்ல வெத்வத்தை உபகாரணம் பண்றதுக்கு அக்னி சொல்றதுங்கிறது தானே ஒண்ணு அந்த மாதிரி இங்க வந்து சாட்சியோட சம்பந்தம் இருக்கிறதுனால இதை ஈக்ஷிதா பாக்குறதுன்னு சொல்றோம்னா நிஜமும் சாட்சிதான் ஆயிடும் அதனால பிரதானம் ஜெகத்காரணம் ஈக்ஷிதான்னு சொல்ல முடியாது ஏசனம்தான் ஜெகத்காரணம் ஈக்ஷிதா அதைதான் பார்த்ததுன்னு சொல்லணும் எத் புனருக்தம் அவன் கேட்டிருந்தான் பிரம்மத்தை எப்படி தெரிவிச்சுன்னு சொல்லிய அது என்ன ஜானத்தை உண்டு பண்ணுறதா என்ன பண்றது கேட்கறேன் புனருத்தம் பிரம்மணோஜம் உபபத்திய நித்திய ஜானக்கிரியை அத்தோச்சியே இந்த கேள்வி வந்து சொல்றேன் இதன் தாவது பவான் பிரிய நான் நேரடியாக உங்க விஷயத்தை கேட்கறேன் ஜானஸ்வரூபம் நித்திய ஜானஸ்வரூபம் அப்படி இருக்கிறப்ப ஜாதான்னு சொல்லாமல் எதுக்கு தியானமே இல்லையோ அத ஜான்னு சொல்லலாமா தியானஸ்வரூபம் எப்பவுமே சைத்தன்ய சக்தி இருக்கு சைத்தனமாவே இருந்துன்றிருக்கு அதை ஜானம் ஜாதான்னு சொல்றதா இல்ல ஜான சக்தி சூன்யத்தை ஜாதான்னு சொல்றதா கசம் நிச்சயத்யானக் கிரியத்தே சர்வோஜத்துவஹானி பிரம்மன் சர்வோஜம் ஆக முடியாது ஏன்னா ஜானஸ்வரூபம் இல்லையா அப்படின்னு சொன்னா இந்த சேத்துவே தப்பு ज्ञानस्विकर्ता अरसर्वज्ञ सोल बदल ज्ञानस्वूपरिकर्ता ये कथम निानक्रियज्ञ विषयावभासाक्षम ज्ञान निर्वर्विद्ध आत्मस्वूप ज्ञान அது எல்லா விஷயத்தையும் இந்த ஜியானம் அந்த ஜியானம்னு ஒரு பரிசோதனை பண்றதுக்கு இல்லை எல்லாத்திலும் பார்க்கக்கூடிய அந்த ஜான ஸ்வரூபம் எப்போதுமே அவருக்கு உண்டுன்னு சொன்னார் அவர் சர்வஜனி இல்லைன்னு எப்படி சொல்றது தியான கொண்டு இந்த சர்வஜனி இல்லைன்னு சொல்றது அது ரொம்பவும் விருப்பமாக இருக்கிறது அதை தான் திருப்பி இந்த ஆத்மாவுக்கு இந்த ஜான ஸ்வரூபம் இருக்க இது அனித்தியமாக இருந்தால் எப்போ ஜியானம் சுரூபமாக இருக்கானோ அப்போ விஷயத்தை பார்க்குறான் கேட்டா வாங்குறான் எப்போ அந்த ஜானம் இல்லையோ அப்போ ஜடமாக ஆயிடுறான் அப்படின்னு ஒரு சிலம் சொல்லலாம் நையாயகன் மாதிரி நைய்கனுக்கு ஜானங்கிறது அப்பப்போ வரும் அப்போ போதும் அது வர சமயத்தில் அவனை கேட்டானு சொல்லலாம் ஒருத்தான்னு சொன்னால் அவனுக்கும் மற்ற இதுக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லை மோட்ச காலத்தில் தியானமே கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு சாதாரணமான ஒரு கல்லுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படியாக அப்படி நான் சொல்லலையோ वरूप अवरूपत्क जड़ा सर्वज्ञत् अभी तप अनी ज्ञान कदाचित जाना नजाना असर्वज्ञत्मी ज्ञान नि्यवस्ती आत्मस्वरूप ज्ञान निर्टे दोषम सर्वज्ञत्म धारा अभी அப்ப சொன்னா என்னுடைய அபிப்பிராயம் வேற தியான நித்தியத்து ஜான விஷயந்தேசோ நோபபத்தியத்தை சர்வஜா அப்படின்னு சொல்ற இடத்துல சர்விஷ ஜானு நமக்கு அர்த்தம் இல்லை சர்வ விஷய தியானத்துக்கு ஆதாரமானவர் அப்படின்னு தெரிய அதாவது நான் வேற என்னுடைய ஜானம் வேற நான் அந்த ஜானத்துக்கு காரணமாக இருக்கேன் அப்படின்னு தான் லோகத்தை சொல்றது நான் வந்து ஒரு புத்தகத்தை பாக்குறேன் இந்த புஸ்தத்தை பாக்கிறேன்னு நான் சொல்றது நான் என்னுடைய பிரயத்தனத்தினால இந்த புத்தகத்துடைய தியானத்தை நான் சம்பாதிக்கிறேன் அப்படியா அதாவது அந்த தியானம் நான் பாக்கிறேன்னு நான் ஏன் சொல்றேன் சொன்னா என்னுடைய பிரயத்தனத்தினால அது உண்டாகிறது இன்னொருத்தருடைய பிரயத்தனத்தினால உண்டாகிற அந்த ஜியானம் அத நான் என்ன அந்த தியானத்துக்கு தர்த்தா அதாவது ஜாதாவாக சொல்லுறேன் என்னுடைய இந்த ஜியானம் எனக்கு வந்தால் நான் ஜாதா இன்னொருத்தருடைய பிரயனத்தா தியானம் அவா இருக்கிறதா அவா ஜாதம் அப்படின்னு தான் அந்த மாதிரி ஈஸ்வரன் சர்வ விஷயத்துக்கும் ஜாதாவாக இருக்காருன்னு தான் சர்வஜ்ன அர்த்தம் கிடைக்கிறது ஜாதான்னு சொல்லும்போது அந்த ஞானத்தை அவரே உண்டு பண்ணினதாக தெரிகிறது தியானம் நித்தியமாக இருந்தால் அதை உண்டு பண்ண முடியாது இல்லையா அதனால நித்தியமான தியானஸ்வரூபத்துக்கு உற்பத்தி கிடையாது அதனால ஈஸ்வரனும் நித்திய ஜான ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அவர் அந்த ஜானத்தை உற்பத்தி பண்ண முடியாது ஆகையால சர்வஜன் எப்படி சொல்றது இது சாங்கியனுடைய கேள்வி அனித்த ஜானத்தை பத்தி பேசம் நிச்சயமாக இருந்தால் ஜாதாவாக உட்கார் இருக்க முடியாது இது அப்படி அந்த பிரச்சயத்தை எல்லாம் ரொம்ப எதிர்பார்க்காதே சர்வஜாங்கிற இடத்துல பொய்யாகிற நாள் அந்த இடத்துல கர்த்தா என்கிற அர்த்தத்தை அந்த அர்த்தத்தை கொண்டே வரணும்னு ஒன்றும் இல்லை அது அந்த அர்த்தம் இல்லாட்டாலும் அந்த பிரத்ய பிரயோகம் எத்தனையோ இருக்கு ஜானத்துக்கு கர்த்தாவாக இருந்தா தான் ஜாதான் குரணுங்கிற அவசியம் இல்லை கர்த்தாவாக இல்லாட்டாலும் ஜாதாங்கிற பத பிரயோகம் பண்ணலாம் கையாட்டுறனால் சப்த சாதுவத்தை மாத்திரம் கேட்டுக் கொடுப்பா அவ்வளவுதான் அவாது சாமானிய தெரிவிச்சிருக்கேன் இந்த சப்தம் சாதுவா அசாதுவான்னு கேட்டால் அவாதான் பண்ணலாம் அவாசம் தான் சரி கொடுத்துருக்கேன் ஆனா இந்த சப்தத்துக்கு இதுதான் அர்த்தமா வேற அர்த்தம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார் அதை நான் தான் சொன்னேன் அவள் சொல்ல முடியாதுங்க ஏன்னு கேட்டா அவள் சொல்லலை இப்ப அவ்வளவு தூரம் சொன்னப்பா அவருக்கு சப்த சாதித்தும் விஷயம் போயிடும் அவளுடைய எல்லைக்கு மீறினது அது இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தத்துக்கு தான் பிரம் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்றதுக்காக அவர் வரல இந்த கேள்வி அவ்வளவு காத்து கேட்க சார் அவரு அவருடைய எல்லை இருக்கு அதை தாண்டின விஷயம் இது வந்து லோகத்தில் உள்ள அன்பய வத்திரேகம் பிரயோகங்கள் இதெல்லாம் அனுசரித்து தான் இது என்ன இந்த என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நாங்கள் பிடிக்கணும் அவச காரணங்கள்லாம் சொல்லிட்டு இதை வச்சு தான் நல்ல பிடிக்கணுமே தவிர அந்த அவா சொது கலைங்கிறதுக்காக நீங்கள் திரோஷம் காமிச்சாலே உதாரணம் காமிக்கிறேன் பிரதட்ட ஊஷ்ணிய பிரகாஷேதி கவிதரி தகதி பிரகாஷயி சுவாதந்தபதேஷ தரிசனம் ரொம்ப உஷ்ணமாக இருந்தால் அது தகத்தின்னு சொல்கிறோம் சூரியனுடைய அந்த திரணங்கள் ரொம்ப உஷ்ணமா இருக்கு இந்த சூரிய திரணம் தஹிக்கிறது தகதி அப்படி சூரியோர் தகதி அப்படி சொன்ன சொன்னா இந்த தாக அந்த தாக சக்தி எதுகிட்டே இருக்கு அந்த சக்திக்கு அவருக்கு கர்த்தானு தெரிகிறதோ தகதின்னு சொன்னா கர்த்தான வியாகரணப்படி வருஷாங்க கர்த்தி இப்படி வருது தாகத்தை பண்றவர் அப்படிங்கிற நம்ம சும்மா இருக்கார் அவ்வளவுதான் ஒண்ணுமே சூரியன் சூரியன் நம்மளை ஒண்ணுமே பண்ணல சூரியனுடைய அந்த கிடன் நம்ம நிணரப்பட்டாலே அதனுடைய பலம் உண்டாகிறது சூரியனுக்கும் அதுக்கும் கொஞ்ச ஒரு சாரைகாச பாகமே கிடையாது ஆனால் அவர் அந்த பிரகாசத்தை பண்ணாலே கூட பிரகாஷி ககதி அப்படின்னு சொல்றாங்க அதனால வியாக்கரணத்துல சொல்லிக் கொடுத்த அந்த சப்த பிரயோகம் பண்ணினதுனால அவர் அதை உண்டு அவசியம் எதுவுமே இல்லை பிரகாஷின்னு சொல்றது இந்த பிரகாசத்தை உண்டு பண்றா அப்படின்னு அதுக்கு அர்த்தம் ஆகும் அந்த சப்தத்திலேந்து பார்க்கும்போது பிரகாசமே தானே அவர் அவர் என்னத்த உண்டு பண்றது பிரகாசமே சூரிய ஸ்வரூபமா இருக்கிறத அவர் தன்னை தானே உண்டு பண்ணிக்கிறாருன்னு அர்த்தம் சொல்றது அப்படி சொல்ல முடியாது பிரகாஷே பி சரி சரி ஔஷ்ணியா தகன சக்தி தாகம் அது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம் அது அவர் பண்ணின குணம் அவர் பண்ணின குணம் இல்லை பரமாத்மா பண்றதே அதே பண்ணி வச்சு இல்லை ஔஷ்ணியம் இதெல்லாம் அவர்கிட்ட நித்திய சித்தமா இருக்கு அப்படி இருந்தாலும் व्यवहार अंदरियान्वयन दृष्टांत सी सूर्य प्रकाशी सूर्योहति ना आनाशर जाना आत्मा जाना मुझे वि சூரிய பிரகாசின்னு சொன்னா கிம் பிரகாசின்னு கேள்வி எதை பிரகாசப்படுத்துறா வெறும் பிரகாசி ஏதோ ஒரு வசுவ இந்த கட்டம் பிரகாசி அந்த அடிக்கிறதா சரி இந்த கட்டத்தை அந்த சூரியன் பிரகாசப்படுத்துறா பிரகாசப்படுத்துறாங்க அப்ப என்ன ஆச்சு வெறும் சூரியன் தனி அவர் நிச்சயமாக இருக்கார் இந்த ஹட்டத்தோடு அவருக்கு ஏற்பட்ட சம்பந்தம் இருக்கு இது நிச்சயம் இல்லையா இந்த ஹட்டத்தை அந்த வெளியில கொண்டு வச்சா டட்டத்தோடு சம்பந்தம் ஏற்படுறது கட்டத்தை உள்ள கொண்டு வச்சுட்டா பிரகாசம் இல்லையா அப்ப என்ன ஆச்சு இந்த ஹட சம்பந்தம் அந்த சூரியனுக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கு இது இப்பதான் வந்தது இந்த கட சம்பந்தம் வந்ததுனாலதான் ஹட பிரகாசம்ங்கிற பேர் வந்து ஏன்னா வெறும் பிரகாஷம்தான் சூரியன் பிரகாசம் சூரியன் அந்த விஷயத்தோடு சம்பந்தப்படும் போது அதுக்கு ஹடப்பிரகாசம் படப்பிரகாசம் அப்படிங்கிற பேரு வருது இந்த பேர்ல இருக்கும்போது அது இருக்கு அது அந்த பிரகாசம் முன்னாடி இல்லை இது ஒரு விசேஷமான ரூபம் இந்த ரூபம் இப்பதான் உண்டாயிருக்கு அதுக்கு காரணம் சூரியன்னு சொல்லிடலாம் அதனால அவர் பிரகாஷி ஹட்டம் பிரகாஷி சொல்லலாம் சுடுறார் அப்படின்னு கையை சுடுறாருன்னு சொல்லலாம் ஏதோ சரீரம் தசதி எது தசிக்கிறார் அப்படின்னு சொன்னா சரீரத்தோடு அவருக்கு சம்பந்தம் ஏற்படணும்னு அந்த சம்பந்தங்கள் இப்பதான ஏற்பட்டது இதெல்லாம் அனித்தியம் அனித்தியமான இந்த தாகத்தை அவள் உண்டு பண்ணுவதாக தாராளமா சொல்லலாம் அதே மாதிரி ஆத்மாவில் சொல்லலாமே ஆத்ம ஜியானம் நித்தியமான தியானஸ்வரூபமா இருக்கு அந்த ஸ்வரூப ஜானத்துல எப்ப விஷய சம்பந்தம் ஏற்படுறதோ அப்பதான் அது கட ஜஞ்சானம் படஞ்சானம் சொல்லலாம் நியாயம் இதே மாதிரி சொல்லலாம் ஆனா இங்க என்ன கஷ்டம்னு கேட்டா ஜத்தகத்துல இருக்கதார்த்தத்துக்கும் அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கும் சம்பந்தம் அவர் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இந்த விஷய சம்பந்தம் ஏற்படுறது பிரபஞ்சோபத்திக்கு அப்புறம் நிச்சயமா சூரிய பிரகாசம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சைதன்ய ஸ்வரூபத்துல அந்த ஹடசம்யோகம் சூரிய பிரகாசத்துல வந்த மாதிரி இந்த பிரபஞ்சங்கிற அந்த பதார்த்துடைய சம்பந்தம் எப்ப வரலாம் பிரபஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் தானே பிரபஞ்சம் வரத்துக்கு முன்னாடி அவர் ஆலோசனை பண்ணிந்ததாக சொல்றது அதுக்கப்புறம் தான் பிரபஞ்சமே வரப்போகுது அப்ப பிரபஞ்சம் வரத்துக்கு முன்னாடி அந்த தியானத்தோடு சம்பந்தப்படுறதுக்கு வேற ஒரு விஷயமே இல்லை இல்லையா விஷயம் இருந்ததுன்னா அந்த விஷய சம்பந்தத்தை கொண்டு அந்த ஜானத்தை ஒரு விசேஷமாக சொல்லி இப்பேற்பட்ட ஜானத்தை அவர் பண்றதாக உற்பத்தி பண்றதாக சொல்லலாம் அப்படி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே ஏகமேவோ அத்விதீயம்னு அதனால உற்பத்திக்கு முன்னாடி ஏகமேவோ அத்விதீயமாக இருக்கிற காலத்துல அவர் எண்ணத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்ப வந்து சர்வஜான்னு சொன்னா இது பரமாத்மாவுக்கு ஒப்பதி வராது அதனாலதான் இதை மாற்றணும்னு சொல்றேன்